நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக வெந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியா கினியா நாட்டுடன் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ராமோன் மார்க்சேசே விருதினை வென்றுள்ளவர் ரவீஷ்குமார் என்பவர் ஆவார் மூன்று கெனியா நாட்டின் மிக உயரிய விருதான நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சர்தார் ஜத் சன்சிங் தேத் மெமோரியல் போட்டி எந்த நகரில் நடைபெற்றது இரண்டு உலகக்கோப்பை கால்பந்து தகுதிப் போட்டியை எந்த இரு நகரங்கள் நடத்தவுள்ளன மூன்று வடகிழக்கு பிராந்திய வேளாண் கழக அடிக்கல் நாட்டு விழா எந்த நகரத்தில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்